லெனின் நூற்றி ஐம்பது புதியதொரு சகாப்தம் எழுதியவர் பிரகாஷ் கராத் தமிழில் ச லெனின் ரஷ்ய புரட்சியின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாத ஃப்ரண்ட்லைன் இதழில் வெளியான கட்டுரை வரலாற்று சிறப்புமிக்க ரஷ்ய புரட்சி உலகம் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது ரஷ்ய புரட்சியின் நூற்றாண்டை கொண்டாடும் இத்தருணத்தில் இருபதாம் நூற்றாண்டின் நிகழ்வுகளை சற்றே பின்னோக்கி பார்ப்பது ரஷ்ய புரட்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் தற்கால பொருத்தப்பாடு குறித்து மதிப்பிட உதவும் மனித வரலாற்றிலேயே தன்னை சுரண்டிய ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு சுரண்டலற்ற ஓர் அரசு உருவானது ரஷ்ய புரட்சியால் அதன் மூலமே முதலாளித்துவத்திற்கு உறுதியானதொரு மாற்றாக சோசியலிசம் உலக வரலாற்றில் முதன்முறையாக முன்னுக்கு வந்தது தற்கால உலகிலும் ரஷ்ய புரட்சி நீடித்த பொருத்தமுடையதாக இருப்பதற்கு இந்த உள்ளீடே சான்றாகும் ரஷ்ய புரட்சி என்பது ஜாரின் எதேச்சாதிகாரத்திற்கு எதிரான புரட்சி மட்டுமல்ல அது ஏகாதிபத்தியம் முதலாளித்துவம் ஆகியவற்றுக்கு எதிரான சோசலிச குணாம்சம் கொண்ட ஒரு புரட்சியாகும் இதற்கு ஒரு சர்வதேசிய முக்கியத்துவம் உண்டு லெனினோ போல்ஸ்விக்குகளோ இப்புரட்சியை தங்கள் நாட்டிற்கு மட்டுமே ஆனதாக பார்க்கவில்லை அவர்கள் இதை உலக சோசியலிச புரட்சிக்கான முன்னோடியாகவே பார்த்தனர் ரஷ்ய புரட்சியை அதன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உள்ளடக்கத்தை பிரித்துவிட்டு புரிந்து கொள்ள முடியாது ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான மார்க்சிய புரிதலை லெனின் மேம்படுத்தினார் அது அவரது உண்மையான முக்கியமான பங்களிப்பாகும் இந்த புரிதலை அடிப்படையாக கொண்டே புரட்சிக்கான உத்தி உருவாக்கப்பட்டது முதலாளித்துவத்தின் உலகளாவிய வளர்ச்சியின் அம்சத்தை மார்க்ஸ் முன்னுணர்ந்திருந்த போதிலும் அவரின் மறைவுக்கு பிறகே முதலாளித்துவம் ஏகபோக முதலாளித்துவமாக வளர்ந்தது மார்க்சிய அணுகுமுறையில் லெனினுக்கு இருந்த மேதமையின் விளைவாக ஏகபோக முதலாளித்துவத்திற்கு தவிர்க்க முடியாத தேவையாக உலகளாவிய அமைப்பு முறையை ஏகாதிபத்தியத்தின் வளர்ச்சி உள்ளது என்பதை அவர் கண்டுணர்ந்தார் இதை உலக பாட்டாளி வர்க்க புரட்சிக்கான உறுதியான நடைமுறை மற்றும் நீண்டகால உத்தியோடு அவர் இணைத்தார் முழுமையானதொரு முதலாளித்துவ வளர்ச்சி கட்டத்திற்கு பிறகே சோசியலிச புரட்சி சாத்தியம் என்ற வழக்கமான மார்க்சிய புரிதலை லெனினின் இந்த ஏகாதிபத்தியம் பற்றிய புரிதல் உடை முதலாளித்துவ வளர்ச்சி முழுமையடையாத நிலையிலும்கூட ஏகாதிபத்திய காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வான முதலாளித்துவ வளர்ச்சியின் போதும் சோசியலிச புரட்சி வெற்றியடையும் சாத்தியம் உள்ளது என லெனின் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்த உலகமும் உலக முதலாளித்துவ முறைமையின் கீழ் ஏகாதிபத்தியத்தால் கொண்டுவரப்பட்டுவிட்டது அதன் பலவீனமான கண்ணியில் தாக்குதல் தொடுத்தால் அதை உடைத்தறிய முடியும் என்றார் லெனின் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலான போட்டிகளின் விளைவே முதலாம் உலகப் போர் என்றும் அதன் விளைவாக ஜாரின் ஆளுகையிலிருந்த ரஷ்யா அத்தகைய பலவீனமான கண்ணியாக உள்ளது என்பதையும் லெனின் தான் முதலில் சுட்டிக்காட்டினார் ரஷ்ய புரட்சியின் இரண்டாவது முக்கியமான நீண்டகால உத்தி என்பது சோசியலிச புரட்சியை கட்டியமைக்க முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியை தொழிலாளி வர்க்கம் தலைமையேற்று நடத்தலாம் என்பதாகும் எவ்வித தடையுமின்றி சோசியலிச கட்டத்தை அடைய தொழிலாளி வர்க்கம் ஜனநாயக புரட்சிக்கு தலைமையேற்க வேண்டியதன் அவசியம் குறித்து முதன் முதலில் வாதாடியதும் லெனின் தான் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சிக்கும் சோசியலிச புரட்சிக்கும் இடையே மிகப்பெரிய சீன எதுவும் இல்லை என்றார் லெனின் இந்த புரிதலின் அடிப்படையிலேயே ஜார் ஆட்சியை தூக்கி எறிந்த பிப்ரவரி புரட்சிக்கு பிறகு அதாவது முதலாளித்துவ ஜனநாயக புரட்சிக்கு பிறகு புரட்சி இதோடு முடிவடைந்து விடவில்லை சோசியலிச புரட்சியை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்று லெனின் தலைமையிலான போல்ஷ்விக் கட்சி அறகூவல் விடுத்தது இத்தருணத்தில் லெனின் நாடுகடத்தப்பட்டிருந்தார் பிப்ரவரி புரட்சியின் போது தாயகம் திரும்பிய லெனின் தனது ஏப்ரல் ஆய்வுரையில் பிப்ரவரி புரட்சியானது முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியின் முழுமையை அடைந்துவிட்டது என்று வாதிட்டார் இந்த புரட்சிக்கு பிறகு அமைந்துள்ள முதலாளித்துவ தலைமையை உழைக்கும் வர்க்கம் ஏற்கக்கூடாது நாம் மேலும் முன்னேறி தொழிலாளி விவசாயிகளை அணிதிரட்டி அதிகாரத்தை கைப்பற்றி சோசியலிச கட்டத்தை அடைய வேண்டும் என்றார் லெனின் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியை தொழிலாளி வர்க்கம் தலைமையேற்று நிறைவேற்றிய பிறகு சோசியலிச கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கு படைப்பாற்றல் மிக்க இரண்டு முக்கியமான உத்தியை போல்ஷ்விக் கட்சி மேற்கொண்டது ஒன்று விவசாய திட்டம் மற்றொன்று தேசிய இனங்கள் குறித்த திட்டம் விவசாய தொழிலாளி ஒற்றுமையை உருவாக்கும் உத்தியை கருத்தில் கொண்டே விவசாய திட்டம் உருவாக்கப்பட்டது நிலப்பிரபுத்துவத்தை ஒழிப்போம் என்ற முழக்கத்தின் மூலம் தொழிலாளர்களுடன் ரஷ்ய விவசாயிகளை அணி முடியும் முதலாளித்துவம் வளர்ந்து வரக்கூடிய அரை நிலப்பிரபுத்துவ நாட்டில் லெனின் புரட்சிக்கான உத்தியாக விவசாயி தொழிலாளியின் ஒற்றுமையை முன்வைத்தார் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சிக்கு பிறகு நிலப்பிரபுத்துவத்துக்கு முடிவு கட்டுங்கள் உழுபவரிடமே நிலத்தை ஒப்படையுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து போல்ஸ்விக்குகள் வாதிட்டனர் இதையே அமைதி நிலம் ரொட்டி என்ற ரஷ்ய புரட்சியின் முழக்கம் எதிரொலித்தது நிலப்பிரபுத்துவத்துக்கு முடிவு கட்டுவது நில குவியலை உடைத்தெறிவது என்ற போல்ஸ்விக்குகளின் உறுதியான திட்டமே ரஷ்ய புரட்சியில் விவசாயி தொழிலாளியை ஓரணியில் நிற்க வைக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது பிப்ரவரி புரட்சி வரையில் ஆலை தொழிலாளிகளும் ஜார் ஆட்சியினுடைய இராணுவத்தில் அதிருப்தியோடு இருந்த வீரர்களுமே போல்ஷ்விக் கட்சியில் அதிகம் இருந்தனர் இந்த இராணுவ வீரர்களைத்தான் சீருடையில் உள்ள விவசாயிகள் என லெனின் அழைத்தார் ஜாரின் இராணுவம் வெறிச்சோடி கலைந்தபோது இந்த இராணுவ வீரர்களே உழுபவருக்கு நிலம் என்ற போல்ஸ்விக்குகளின் செய்தியை விவசாயிகளிடம் எடுத்து சென்றனர் தேசிய இனங்கள் குறித்த பிரச்சினைகள் ஜாரின் ஆதிக்கத்தில் இருந்த ரஷ்யா பல்வேறு தேசங்களை உள்ளடக்கிய ஒரு பேரரசாக இருந்தது ஜாரின் எதேச்சாதிகார நுகத்தடியின் கீழ் நூற்றுக்கும் அதிகமான தேசிய இனங்கள் அடிமைப்பட்டு இருந்தன ஜார் பேரரசின் தேசிய ஒடுக்குமுறையால் வேதனையுற்றவர்களுக்கு தேசியம் குறித்த கேள்விகள் முக்கிய அம்சமாக இருந்தன ஜாறை தூக்கி எறியும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தேசிய இனங்களுக்கான சுய நிர்ணய உரிமையை முதன் முதலில் போல்ஸ்விக்குகளே முன்வைத்தனர் பிரிந்து செல்வதற்கான முழு உரிமை விரிவான தேசிய மற்றும் உள்ளூர் தன்னாட்சி சிறுபான்மையினருக்கு விரிவான உரிமைகள் ஆகியவையே தேசிய இனங்கள் குறித்த பிரச்சினைகளுக்கு புரட்சிகர தொழிலாளர்களின் திட்டம் என லெனின் பதிலளித்தார் பல்வேறு தேசிய இனங்களின் உரிமைகளை உத்தரவாதப்படுத்தும் உத்தியை போல்ஸ்விக்குகள் கையாண்டதே ரஷ்ய புரட்சிக்கு முன்பும் பின்புமான வெற்றிக்கு காரணமாகும் இத்தகைய பல்வேறு தேசிய இனங்களின் ஒருங்கிணைவே சோவியத் சோசியலிச ஒன்றியங்களின் குடியரசு அமைய அடித்தளம் இட்டது தேசிய இனங்கள் குறித்த இந்த உத்தி ரஷ்யாவிற்கான அடித்தளம் மட்டுமல்ல இதையே பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அகிலத்தில் தேசிய இனங்கள் குறித்த பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் லெனின் முன்வைத்தார் இதன் மூலம் காலனியம் தேசியம் குறித்த பிரச்சினைகளுக்கான நீண்டகால மற்றும் நடைமுறை உத்திகளுக்கு ரஷ்ய புரட்சி ஒரு புதிய வழியை காட்டியது அரசும் புரட்சியும் அரசு அதிகாரத்தை கையில் எடுப்பதில் ரஷ்ய புரட்சி கவனம் செலுத்தியது ஆளும் வர்க்கத்தின் கீழ் இருந்த அரசை தூக்கி எறிந்துவிட்டு தொழிலாளி வர்க்கம் ஒரு புதிய அரசை நிறுவ வேண்டியது அவசியம் என்று ரஷ்ய புரட்சி காலத்தில் எழுதப்பட்ட அரசும் புரட்சியும் என்ற நூலிலேயே லெனின் அழுத்தமாக கூறியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நிகழ்ந்த பாரிஸ் கம்யூன அனுபவங்கள் குறித்த மார்க்சின் பகுப்பாய்வை கருத்தில் கொண்டே அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவது புரட்சியின் மையமான பணி என்று லெனின் கூறினார் இந்த தத்துவார்த்த ரீதியான உறுதிதான் முதலாளித்துவ அமைப்பிற்கு உள்ளேயே சீர்திருத்த நடவடிக்கைகள் போதுமானது என்று பேசிய சமூக ஜனநாயக உடைத்தெறிந்தது உலக அளவிலான தாக்கம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலம் வரை ஏகாதிபத்தியங்களின் பேரரசுகளே நீடித்து வந்தன பிரிட்டன் ஜெர்மனி ஆஸ்ட்ரோஹங்கரி ஜப்பான் ரஷ்யா ஆகிய பேரரசுகளே உலகை தங்களுக்குள் பிரித்து கொண்டு ஆதிக்கம் செலுத்தி வந்தன இத்தாலி போர்ச்சுகல் போன்ற சிற்றரசுகளும் இருந்தன இத்தகைய பழைய காலனிய முறைக்கெல்லாம் ரஷ்ய புரட்சி முடிவுகட்டியது ஜார் பேரரசு தூக்கி எறியப்பட்ட அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் அநேகமாக ஒரே ஒரு பேரரசு மட்டுமே எஞ்சியிருந்தது தொழிலாளர் விவசாயிகளின் கூட்டுறவில் எழுந்த ரஷ்ய புரட்சி காலனிய அரை காலனிய நாடுகளில் விடுதலைக்கான போராட்டங்களுக்கு வலுவான உந்துதலை கொடுத்தது ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க பகுதிகளில் தேச விடுதலை போராட்டங்களுக்கு அது ஊக்கமளித்தது காலனிய நாடுகளில் நடைபெற்ற ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு சோவியத் அரசு தனது முழு ஆதரவை நல்கியது இந்தியாவிலும் கூட ரஷ்ய நாட்டின் விவசாய தொழிலாளர் புரட்சியானது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் புரட்சிகர குழுக்களைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மத்தியில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஜனநாயகத்திற்கான போராட்டங்களிலும் ரஷ்ய புரட்சியின் வலுவான தாக்கம் இருந்தது ஃபேஷிசமே ஜனநாயகத்தின் மிகப்பெரும் எதிரியாகும் ஃபேஷிசத்திற்கு எதிரான போராட்டத்தில் உலக கம்யூனிஸ்ட்களும் சோவியத் ரஷ்யாவும் அளப்பரிய தியாகத்தை செய்தனர் ஃபேஷிசத்தை எதிர்த்த போராட்டத்தில் சுமார் இரண்டரை சோவியத் மக்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் மேற்கத்திய முதலாளித்துவ நாடுகள் நாடாளுமன்ற ஜனநாயக முறையை பின்பற்றினாலும் கூட பொருளாதாரத்தில் அவை எதேச்சாதிகாரத்தையே அமலாக்கி வந்தன அங்கிருந்த தொழிலாளி வர்க்கம் தங்கள் நாடுகளில் போராட்டங்களை நடத்தி குறிப்பிடத்தக்க பயன்களை பெற்றது சோவியத் ஒன்றியத்தின் தாக்கத்தின் விளைவாகவே மேற்கு ஐரோப்பாவில் தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி ஓய்வூதியம் போன்ற பல மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன ரஷ்ய புரட்சியானது உலக புரட்சிகர இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வழிகாட்டியாக விளங்கியது ஆசியாவில் சீனா வியட்நாம் கொரியாவிலும் பின்னர் உலகின் மேற்கு பகுதியிலிருந்த கியூபாவிலும் புரட்சிகள் வெற்றிகரமாக நடந்தேறவும் உடனடி மற்றும் நீண்டகால உத்திகளுக்கான தத்துவார்த்த அடித்தளத்தையும் அது வழங்கியது ரஷ்ய புரட்சி நடந்து முடிந்து நூறாண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் பெருமையை சீர்குலைக்கும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ரஷ்யாவில் தீவிரவாதத்தின் மூலம் சர்வாதிகார அரசு அமைக்கப்பட்டது என்பது போன்ற சதித்தனமான எழுத்துக்கள் ஆற்று வெள்ளம் போல் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன ரஷ்ய புரட்சியின் நூற்றாண்டை கொண்டாடும் வேளையிலும் கூட அந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் ஏழாம் தேதி வெளியான கார்டன் இதழின் தலையங்கம் இவற்றுக்கு பதில் சொல்லும் முறையில் அமைந்துள்ளது அதில் ரஷ்ய புரட்சியின் தன்மையை திருத்தி கூறுவதற்கு ஏன் திட்டமிட்ட வகையில் தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து வருகின்றன ஏனெனில் திடுக்கிடும் வகையில் அதற்கான பொருத்தப்பாடு இன்றும் நீடித்து வருகிறது புதிய தாராளவாத முதலாளித்துவம் நெருக்கடியில் ஆழ்ந்துள்ள இத்தருணத்தில் ஏகாதிபத்தியம் தனது மேலாதிக்கத்தை தொடர்ந்து நீடித்து வரும் இவ்வேளையில் உலக அளவிலான ஏற்றத்தாழ்வு அதற்கு முந்தைய நிலைகளையெல்லாம் விஞ்சியுள்ள நிலையில் முதலாளித்துவத்தின் அதீதமான பேராசையால் உலக அளவில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவு போன்றவற்றுக்கு ரஷ்ய புரட்சி பதிலளிக்கிறது இவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு மாற்று உள்ளது அதுதான் சோசியலிசம் என்று குறிப்பிட்டுள்ளது அக்டோபர் புரட்சியை போன்றதொரு புரட்சி மீண்டும் உறுப்பெறாது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனினும் அக்டோபர் புரட்சி நடைபெற்று முடிந்து நூறாண்டுகளுக்கு பிறகும் கூட அதை தொடர்ந்த இருபதாம் நூற்றாண்டில் நிகழ்ந்தேரிய புரட்சிகளின் அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது எதிர்காலத்தில் உருவாக இருக்கின்ற புரட்சிகள் அக்டோபர் புரட்சியின் போது நிலவிய சாதாரண ஏழை எளிய மக்கள் தொழிலாளிகள் விவசாயிகள் படைவீரர்கள் ஆகியோர் தங்கள் எதிர்காலத்தை தங்களது கைகளில் எடுத்து கொண்டார்கள் என்ற அத்தியாவசியமான அம்சங்களின் அடிப்படையில்தான் கட்டமைக்கப்படும் என்று கூறுவதே இங்கு பொருத்தமானதாக இருக்கும் நன்றி ஃப்ரண்ட்லைன்